அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சிவமயம் திருச்சிற்றம்பலம் மனுமுறை கண்ட வாசகம் காப்பு நேரிசை வெண்பா அன்ன வயல் சூழ் அணியூர் வாழ் மனுவாம் மன்னன்முறை கண்ட வாசகத்தை மன்னன் மன்னன்முறை கண்ட வாசகத்தை பண்ணுதற்கு நேய மிகத்தான் நினைப்போர்க்கு அருள் புழைக்கை தூயமுகத்தான் துணை தூயமுகத்தான் துணை கங்கை சடையான் முக்கன்புடையான் அன்பர் தம்முள் அங்கை கனி போல் அமர்ந்திருந்தான் அங்கை முகத்தான் கணங்கற்கு முன்னின்றான் மூவ சுகத்தான் பதமே துனை மூவா சுகத்தான் பதமே துனை தலைப்பு ஒன்று சோழ சீர்மை கடல் சூழ்ந்த உள்ள எல்லா தேசங்களிலும் சிறப்புடையதாய் காவிரி என்னும் தெய்வத்தன்மையுள்ள நதியினால் எந்த காலத்திலும் குறைவுபடாத நீர் வளப்பமுள்ளதாய் வாழைச்சோலை பலாச்சோலை மாஞ்சோலை தென்னஞ்சோலை கமுகஞ்சோலை கருப்பஞ்சோலை முதலிய பலனுள்ள சோலைகள் அணி அணியாக ஒன்றை ஒன்று சூழ்ந்து ஓங்க அசோகு குறுக்கத்தி சண்பகம் பாதிரி முதலான விருட்சங்களால் நெருங்கப்பெற்று வண்டுகள் பாடுகின்ற மலர்ச்சோலைகளும் தாமரை தடாகங்களும் அள்ளி நீளம் முதலான புட்பங்கள் மலர்கின்ற ஓடைகளும் பொய்கைகளும் ஏரிகளும் குளங்களும் பல இடங்களிலும் உள்ளதாய் சென்னல் முதலாகிய பயிர்கள் மாறாது முப்போகமும் விளைகின்ற குறைவற்ற விளைவை உடைய வயல்கள் நெருங்கியுள்ளதாய் சிதம்பரம் பஞ்சநதம் மத்தியார்ச்சுனம் சம்புகேஸ்வரம் முதலான திவ்ய இடையிடை உள்ளதாய் இல்லற தர்மத்தில் எல்லளவும் புழைபடாது செல்வத்திலும் கல்வியிலும் நிறைவுள்ள குடிகளுக்கு இடமானதாய் பல வளப்பங்களும் கொண்டு பூமி முகம்போல விளங்குகின்ற சோழ தலைப்பு இரண்டு திருவாரூர் சிறப்பு பாதாளலோகத்தை பார்த்திருக்கின்ற ஆழமுள்ள அகழியினால் சூழப்பட்டு இந்திரலோகத்தை எட்டி பார்க்கின்ற உன்னதமுள்ள கோபுரங்களை உடைய மதிலும் உய்யானம் நந்தவனம் பூஞ்சோலை முதலானவைகளும் தெய்வ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஓடை முதலான நீர்நிலைகளும் உள்ளதாய் தேர்நிலைகள் யானைக்கூடங்கள் குதிரைப்பந்திகள் சேனை இடங்கள் ஆஸ்தான மண்டபம் அரசமண்டபம் வினோத மண்டபம் நியாய மண்டபம் கல்வி மண்டபம் பாடல் மண்டபம் பரிசன மண்டபம் சித்திர மண்டபம் நிறுத்த மண்டபம் விசித்திர மண்டபம் கணக்கரி மண்டபம் தேவாசிரிய மண்டபம் சித்திர தெற்றி சிலம்பக்கூடம் ஆயுத சாலை அமுதச்சாலை அறச்சாலைகளை உடையதாய் ரத்தின பீடிகைகளும் கனக மாளிகைகளும் பலிங்கு மாடங்களும் மணி பந்தல்களும் மகர தோரணங்களும் மங்கள கோஷமுள்ள கடைவீதி கணிகையர் வீதி சைவர் வீதி வைதிகர் வீதி அரசர் வீதி அந்தனர் வீதி ஆதிசைவர் வீதி சூத்திரர் வீதி வைசியர் வீதி தபோதனர் இருக்கை சைவ சைவமுனிவர் மடம் உற்சமயத்தார் உரையுள் முதலான வளப்பங்களை உடையதாய் தியாகராஜ பெருமான் எழுந்தருளிய கமலாலயம் என்னும் திருக்கோயிலை உள்ளே உடையதாய் சோழராஜர்கள் பரம்பரையாக அரசாட்சி செய்வதற்குரிய இராஜதானியாய் நிலமகள் திருமுகத்திலிட்ட திலகம்போல் விளங்கியது திருவாரூர் என்கின்ற நகரம்